நட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறுத்தலிக்காக உங்கள் அலமேலு ரத்தத்தொள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிடையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் எளிதில் குறைக்க ஜமாக்கன் செரிஸ் தேன் பழம் அதாவது சிங்கப்பூர் பெரிஸ் சொல்லுவாங்க பதினைஞ்சு முதல் இருபது வரை எடுத்து நசுக்கி சீரகப்பொடி கால் ஸ்பூன் கலந்து தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை பருகி வந்தால் இரத்தத்தில அதிகப்படியான யூரிக் ஆசிடையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கக்கூடியது தேன் பழத்தை அப்படியே கூட சாப்பிடலாம் பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்